பாடம் ஒன்று இஸ்லாம் ஐந்து காரியங்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது என்று நபி சொல்லாஹும் அலிஹசல்லம் அவர்கள் கூறியது நம்பிக்கை என்பது சொல்லும் செயலுமாகும் அது கூடலாம் குறையலாம் இதற்கான ஆதாரங்கள் வருமாறு அல்லாஹ் கூறுகின்றான் தமது நம்பிக்கையுடன் அவர்கள் மேலும் நம்பிக்கையை அதிகமாக்குவதற்காக நாற்பத்தி அத்தியாயம் நான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நாம் அவர்களுக்கு அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் நேர் வழியை அதிகமாகினோம் பதினெட்டாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஈமான் மூலம் நேர் பெற்றவர்களுக்கு நேர் மேலும் அல்லாஹ் அதிகமாக்குகின்றான் பத்தொன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் யார் ஈமான் மூலம் நேர் வழி அடைந்துவிட்டனரோ அவர்களுக்கு அல்லாஹ் மேலும் நேர் வழியை அதிகமாக்குகின்றான் மேலும் அவர்களுக்கு அவர்களின் இறை அச்சத்தையும் வழங்குகின்றான் அத்தியாயம் பதினேழாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஈமான் கொண்டவர்கள் தமது ஈமானை மேலும் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் மற்றொரிடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஏதேனும் ஒரு அத்தியாயம் அருளப்பட்டால் யாருக்கு இது ஈமானை அதிகமாக்கப் போகிறது என்று கிண்டலாக கேட்பவர்களும் நயவஞ்சகர்களான அவர்களில் உண்டு யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அது ஈமானை அதிகமாக்கும் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றார் உங்கள் பகைவர்களான அவர்களை அஞ்சு கொள்ளுங்கள் என்று சில மக்கள் யாரிடம் கூறினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை அதிகமாக்கினார் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றார் அது அவர்களின் ஈமானையும் அர்ப்பணிக்கும் தன்மையையும் தவிர வேறு எதனையும் அதிகமாக்கிடவில்லை அத்தியாயம் இருபத்தி வசனம் மேலும் அல்லாஹுக்காக ஒருவரை நேசிப்பதும் அல்லாஹுக்காக ஒருவரை கோபிப்பதும் ஈமானை சார்ந்ததுதான் என்பது ஒரு நபி மொழியின் கருத்தாகும் ஒமர் பின் அப்துல் அசீஸ் தமது ஆளுநர் அதி பின் ஆதி என்பவருக்கு எழுதியதாவது ஈமானுக்கு சில கடமைகளும் சில சட்ட சில வரையறைகளும் சில நேதிகளும் உள்ளன எனவே எவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றுகின்றாரோ அவர் தமது ஈமானை முழுமைப்படுத்திக் எவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றவில்லையோ அவர் தமது ஈமானை முழுமைப்படுத்திக் நான் மேலும் சில காலம் இவ்வுலகில் வாழ்வேனானால் நீங்கள் அதன்படி செயல்படுவதற்காக அவற்றை உங்களுக்கு விளக்குவேன் ஒருவேளை நான் அதற்குள் இறந்து விட்டால் காலமெல்லாம் நான் உங்களுடனேயே இருக்க வேண்டும் என்று பேராசை பிடித்தவன் அல்லன் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் கூறியதாக அல்லாஹ் கூறுகின்றான் என்றாலும் என் உள்ளம் அமைதி பெறுவதற்காக இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்து காட்டுமாறு உன்னிடம் வேண்டினேன் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி வசனம் அஸ்வத் பின் ஹிலால் என்ற நபி முவாதர் அலி அல்லாம அவர்கள் கூறினார்கள் எம்முடன் நீங்களும் அமருங்கள் நாம் சிறிது நேரம் ஈமான் கொள்வோம் இபின் மசூதிர் அலி அல்லாம அவர்கள் கூறினார்கள் யக்கீனி அதாவது சந்தேகமற்ற நிலை என்பது முழுமையான ஈமானாகும் இபின் உமர் அலி அல்லாமா அவர்கள் கூறினார்கள் தம் நெஞ்சில் இது தவறாக இருக்குமோ என்று உறுத்துவதை கூட விட்டுவிடும் வரை உண்மையான இரையச்சத்தை ஓர் அடியான் அடைய முடியாது நூகுக்கு அவன் எந்த மார்க்கத்தை உபதேசித்தானோ அதையே அவன் உங்களுக்கும் விதியாக்கி இருக்கின்றான் நாற்பத்தி இரண்டாவது வித்தியாயமை பதிமூனாவது வசனத்திற்கு விளக்கம் தரும்போது முஜாஹித் ரஹமத்துல்லாஹே அலிக அவர்கள் கூறியதாவது முகம்மதே உமக்கும் நூஹு நபியான அவருக்கும் நாம் ஒரே மார்க்கத்தையே உபதேசித்திருக்கிறோம் என இறைவன் நபிசல்லம்லாஹு அலி அஹிசல்லம் அவர்களை நோக்கி கூறினான் அல்லாஹ் கூறுகின்றான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு ஷரியத்தையும் ஒரு மின்காஜையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவது வசனத்திற்கு இபுனு அப்பா சிலதியில்லாமல் அவர்கள் விளக்கம் முன் சென்ற சமுதாயத்தினருக்கு மார்க்கத்தின் துணை பிரிவு சட்டங்களில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு வழியையும் பாதையையும் ஏற்படுத்தி இருக்கிறோம்